அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சோதனைகள் தான் சாதனைகளையும் வெற்றிகளையும் உருவாக்குகிறது கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்துவார் அதை வென்று விடலாம் என்ற முத்தாய்ப்பான செய்தியை கூறி நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை மொழி முத்துக்குமரசாமி எது எது மன்னர் கிருஷ்ணசந்திர வீட்டிருந்தார் அப்போது நவாபின் அரசவைக்கு வந்தான் அந்த வாத்துக்குஞ்சிகளை அரசர் முன்வைத்தான் அரசர் வாத்துக்குஞ்சிகளை கவனித்தார் இவற்றில் எது ஆண் என்பதை தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் தூதன் கண்டுபிடித்ததற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும் அப்படி செய்தால் இந்த ஆண்டு நீங்கள் இணைத்து அரசர் மீண்டும் மீண்டும் அந்த வாக்கு குஞ்சுகளை நன்கு உற்று கவனித்தார் கடினமான சோதனை தான் தனக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் நன்கு புரிந்து கொண்டார் மன்னர் இவற்றில் எது ஆண்வாசு என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று அமைச்சர்களை பார்த்து கேட்டார் அமைச்சர்கள் அமைதியாக இருந்தனர் எப்படி கண்டுபிடித்தது என்ற கவலையை ஆழ்ந்தார் அரசர் அப்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த கோபால் இதை கவனித்தார் அரசனிடம் சென்று அரசே தாங்கள் கவலைப்பட வேண்டாம் எது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான் எப்படி கண்டுபிடிப்பாய் என்று கேட்டார் அரசர் அதற்கு அரசே இந்த அரண்மனை குளத்திற்கு எடுத்து வர சொல்லுங்கள் அரண்மனை குளத்திற்கு செல்வோம் என்றான் கோபால் எல்லோரும் அரண்மனை குளத்தை அடைத்தனர் சூதனிடம் இருந்து இரண்டு வாத்துக்குஞ்சிகளையும் வாங்கினான் கோபால் அவற்றை அரண்மனை குளத்தே விட்டான் இரண்டு வாத்து குஞ்சிகளும் மிக மகிழ்ச்சியாக குளத்தில் நீண்ட தொடங்கின அப்போது முன்னால் சென்ற வாத்தை இதுதான் என்று அடையாளம் காட்டினான் கோபால் எப்படி அவ்வளவு உறுதியாக செல்கிறாய் என்று கேட்டார் அரசர் அரசே முன்னாள் செல்கிற வாக்கு ஆண் வாக்கு பின்னால் செல்கிற வாக்கு பெண் வாக்கு எப்போதும் ஆண் வலிமை மிகுந்ததாக இருக்கும் பெண்மையானதாக இருக்கும் அதனால் முன்னால் நீண்டது ஆண் இருக்க வேண்டும் என்றான் கோபால் கோபால் சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொண்டு அரசரை நவாபுக்கு கப்பம் கட்ட வேண்டியது என்று கூறி ஏமாற்றத்துடன் பாத்துக் குஞ்சிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அரசரோ கோபால் உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறி கோபாலை ஆர தழுகிக் கொண்டார் மிகவும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இந்த கதையின் மூலம் அனைவருக்கும் அனுபவம் மிக அவசியம் என்பதை அறிய முடிகிறது ஒருவரது வெற்றிக்கு உதவுவது அவரது அறிவுடன் கூடிய அனுபவமே பவர் அறிவிய ஆற்றல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அனுபவமே சிறந்த எல்லோரிடத்திலும் அறிவு என்பது உள்ளவி. அந்த அறிவு அனுபவமாகும் போதுதான் வெற்றியடைய முடிகிறது நம் அறியாமையை வெற்றியாக்குவதும் நம் அனுபவமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்